அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு செருநரைக்கானின் சுமக்க காணின் கிழக்காம் தலை பொழிப்புரை வெல்வதற்கான காலம் வரும் வரை பகைவரை கண்டால் பணிவாய் இருப்பாயாக அவருக்கு முடிவு காலம் வந்தவுடன் அவரது தலை விழுமாறு அவரை பணிய வைப்பாயாக எதிரி பலமாக இருக்கும்போது எதிர்க்காதே பகை தோன்றாமல் பணிவாயும் நடந்து கொள்க ஆனால் அவனது பலம் குன்றும்போது எதிர்த்து முறியடிப்பாயாக மேலும் எதிரி சந்தேகிக்குமாறு கூட நடக்கக்கூடாது ஏழு எட்டு இரண்டு குரட்பாக்களிலும் காலம் வரும் வரை பகைமையை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கப்பட்டது தலையின் மேற்கொண்டதொரு சுமையை தள்ளும்போது அதாவது கீழே போடும்போது அச்சுமை தனது தலை மேலிடம் கீழாகுமாறு விழுமாதலால் அத்தன்மை பகைவர்க்கு பெறப்பட்டது அதாவது ஒரு சுமையை வெளிப்படுத்த விரும்பியவன் அச்சுமையை தன் தலையின் மேல் சுமந்து சென்று அதனை போடும் இடத்தை அடைந்த அச்சுமையை தலைகீழாக போடுதல் போல பகைவரை அழிக்க விரும்பியவர் அதற்கு தக்க காலம் வரும் வரை அவர்களை தலைமேற்கொண்டு ஸ்லாகித்து அழித்தற்குரிய காலம் வந்தபோது அப்பகைவரை தலைகீழாக தள்ளி அழிப்பர் கிழக்காம் என்றது கீழாம் என்ற பொருளுடைய ஒரு அரும் கிழக்கு என்பதும் கீழ் என்ற பொருளுடைய சொல் இன்றைக்கும் கீழே வீதி என்று பார்க்கிறோம் அல்லவா அதை இனி பதவுரை பார்க்கலாம் செருநறை பகைவரை வெற்றி கொள்ள விரும்பும் தலைவன் காணின் கண்டால் காலம் கருதி சுமக்க பணிவாக இருப்பானாக இருவரை காணின் முடிவு காலம் வந்துவிட்டால் தலை பகைவரது தலை கிழக்காம் கீழே விழும்படி செய்வாராக பகைவரை வெற்றி கொள்ள விரும்பும் தலைவன் பகைவனைக் கண்டால் காலம் கருதி பணிவுடன் இருப்பாராக முடிவு காலம் வந்துவிட்டால் பகைவரது தலை கீழே விழும்படி செய்வாராக செருநரைக்கானின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின்